வணக்கம் நற்றினையின் செய்திச் சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்வழி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நிகழ்த்திய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வலியுறுத்தியுள்ளார் சிலை கடத்தல் வழக்கில் பொய்யான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொன் மாணிக்கவேல் வற்புறுத்துவதாக அந்த பிரிவில் பணியாற்றிய காவலர்கள் டிஜிபி அலுவலகத்தில் மூன்றாம் கட்டமாக புகார் அளித்துள்ளனர் தமிழகத்தில் சாலை விபத்து உயிரிழப்பு சதவீதம் குறைந்துள்ளது இருப்பினும் விபத்துகள் அதிகரித்துள்ள பதிமூன்று மாவட்டங்களில் தனி கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் போக்குவரத்து ஆணையரகம் அறிவுறுத்தியுள்ளது இந்திய ிய கணினி தகவல்களை கண்காணிக்கும் அரசாணையை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புவனேஸ்வர் நகரில் ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்திய தொழிற்பயிற்சி மையத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் ஒப்புதலின்றி மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று நிதின் கட்கரி கூறியுள்ளாா் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகமானதால் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை அங்கு கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ராஜஸ்தான் சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது முதல் மந்திரியாக அசோக் கெலாட் துணை முதல் மந்திரியாக சச்சின் பைலட் பதவியேற்றுள்ளனர் நாடு முழுவதும் இயங்கி வரும் சிபிஎஸ்இ பள்ளிகளின் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான சிபிஎஸ்இ பொதுத் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் புதிய அனல் மின் நிலையங்கள் அமைக்க இருநூறு இடங்களை கண்டறிந்துள்ளதாக மத்திய மின்சார வாரிய ஆணையம் தெரிவித்துள்ளது அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரி இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட அக்னி நான்கு ஏவுகணை சோதனை மீண்டும் வெற்றியடைந்துள்ளது பஹ்ரைன் நாட்டில் கொத்தடைமையாக இருந்த இந்திய பெண்ணை மீட்டதற்காக இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை சுஷ்மா ஸ்வராஜ் பாராட்டு தெரிவித்துள்ளார் இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் வட மாகாணத்தில் சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் நிறைந்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மக்கள் உருவாக்கிய மிக மோசமான கடவுச்சொற்களின் பட்டியலை ஸ்பிளாஷ் டேட்டான் என்னும் நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்தோனேஷியாவில் சுனாமிக்கு உண்மை காரணம் என்ன என்று விளக்கம் இந்த கரஹட்டாவ் எரிமலையின் பெரும் பகுதி கடலில் விழுந்த காரணத்தினால்தான் சுனாமி ஏற்பட்டுள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர் யோகா கற்பிக்கும் இந்திய சீன கல்லூரி மேலும் 50 புதிய கிளைகளை அந்நாட்டில் துவங்க ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அரசு அலுவலகங்களில் இருக்கும் வளாகத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தியுள்ளனர் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற இந்த 700 நாட்களில் அவர் 7,546 தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் கும்பல்களுக்கு இடையே நடக்கும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன நைஜீரியாவில் ஊருக்குள் புகுந்து பதினேழு பேரை சுட்டுக் கொண்டுள்ளனர் திபத்தின் தென்மேற்கே ஜிஹெச் என்ற நகரில் மிக அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி எட்டு ஆக பதிவாகியுள்ளது ரஷ்யாவில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது வணிக செய்திகள் இந்தியாவில் ஆன்லைன் விற்பனையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் நீண்டகால சாதனையாளராக விளங்கிய பிளிப்கார்ட்டை அமெரிக்காவின் அமேசான் நிறுவனம் விற்பனையில் முந்தியுள்ளது விஜயா வங்கி பேங்க் ஆப் பரோடா தேனா வங்கி ஆகிய மூன்று வங்கிகளையும் இணைப்பதற்கான திட்டம் இம்மாத இறுதிக்குள் செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொது சேவை மையம் அமைக்க டிசிஎஸ் விப்ரோ ஐ உள்ளிட்ட ஆறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் நூற்று நான்கு புள்ளி தொன்னூற்று ஒன்று புள்ளிகள் சரிந்து முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பது புள்ளி இருபத்தி ஏழு புள்ளியாகவும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டி புள்ளிகள் சரிந்து பத்தாயிரத்து எழுநூற்று வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது செய்திகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டிகள் மற்றும் டி போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரஞ்சி போட்டியில் அதிக ரன்கள் எடுத்துள்ள தமிழக வீரர் என்கிற பெருமையை அடைந்துள்ளார் அபினவ் முகுந்த் பங்களாதேஷ் மேற்கிந்திய அணிகளுக்கு எதிரான ரீ போட்டியில் தொடர்ச்சியாக தவறுதலாக நோபோல் தீர்ப்பு வழங்கியதன் மூலம் கடும் சர்ச்சைக்கு காரணமாக நடுவர் தன்வீர் அகமது தனது தவறினை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலிக்கு பார்சிலோனா எப்சி அணி சார்பில் ஸ்பெஷல் gift வழங்கப்பட்டுள்ளது திரைச் செய்திகள் ஷாருக் கான் அனுஷ்கா சர்மா காத்ரினா கைப் நடித்து ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளிவந்த ஜூரோ படம் பெரிய வெற்றியை பெறாதது ஷாருக் உள்ளிட்ட படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது ஒப்பந்தத்தை மீறி கிரைம் திரில்லர் திரைப்படத்தை இயக்கி வெளியிட இயக்குநர் மிஷ்கினுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அஜித் நடப்பில் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் விஸ்வாசம் படம் செய்யப்பட்டு யூ சான்றிதழை பெற்றுள்ளது சீதகாதி படம் நீண்ட நேரம் இருப்பதாக விமர்சனங்கள் வந்ததை அடுத்து படத்தில் இருந்து இருபத்தி நிமிட காட்சிகள் நீக்கப்படுவதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நட்சினையின் இந்த செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்